தொடர்ந்து பவுடர் ஆக்கி அரைஸ்பூன் எடுத்து அதனுடன் சிறிது சர்க்கரை சேர்த்து காலை மாலை இருவேளை உண்டு வந்தால் மூக்கில் தண்ணீர் கொட்டுவது நின்றுவிடும் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்